ஒரு பாத்திர தண்ணி ஊத்தி தண்ணிய நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பட்டாணி அல்ல பச்சை மச்சை இருக்குல்ல அது அதுல தண்ணியில போடுவோம் தண்ணியில போட்டு ஒரு கொதி வரட்டும் நமக்கு தெரியலனா அந்த போட்ட அந்த பச்சை பட்டாணி வந்து மேல மிதந்து உதவும் அந்த மேல வந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி அந்த பட்டாணி இல்ல மொச்ச எடுத்துப்போம் எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்ல கா விரிச்சிட்டு அந்த துணியில நம்ம இந்த பட்டாணி இல்ல பச்சை மொச்சை ஏதோ போட்டு நல்லா தொடைச்சிட்டு அந்த நடல்லையே ஆத்திருவோம் நல்லா நல்ல ஒரு தூளி ஈரம் கூட இல்லாம ஆரம்பிச்சுட்டு அதை எடுத்து ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் அது கிடவும் கிடாது எந்த ஸ்மெல்லும் வராது நம்ம இத வந்து எப்ப தேவையோ நம்ம எடுத்து உடனே நம்ம பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்